பாடம் முப்பத்தி மூன்று விடுபட்ட தொழுகைகள் போன்றவைகளை அசருக்கு பின் தொட அலி வசல்லம் அவர்கள் அசருக்கு பின் இரண்டு ரகாத்துகள் தொழுதுவிட்டு லுஹருக்கு பின் இரண்டு ரக்காத்துகள் தொழுவதை விட்டும் அப்துல் கைஸ் கூட்டத்தினர் என் கவனத்தை திருப்பிவிட்டனர் அதையே இப்போது தொழுதேன் என்று கூறியதாக உம்முசலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள்